விந்திரிஷ்மா விவேு வ धावन ஷ்விமாவே திருஷ்யுவ் வன்வயா சசி பஞ்ச கோஷங்களோட சேர்ந்திருக்கிற ஆத்மாவை பிரித்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னார் பதினாறாவது ஸ்லோகத்தில் இப்போ ஆத்மாவினுடைய லக்ஷணங்களை தான் படிச்சுட்ருக்கோம் ஆத்மபோதத்தில் ஆத்மாவினுடைய லக்ஷணங்களை தெரிஞ்சுக்கொள்வதன் மூலம் ஆத்ம ஜானத்தை ஆத்மா சர்வகதா புத்தி கிராஹியா எத்யப்பி ததாபி புத்தி கிராக்யா அப்படி போடணும் எத்யப்பி சர்வகதா ததாபி புத்தி கிராக்யா எங்கும் நீக்கமர நிறைந்திருந்த போதிலும் புத்தியால் கிரகிக்கப்பட வேண்டியவர் புத்தியால் கிரகிக்கப்பட வேண்டியர் புத்தியில் பிரதிபிம்பிக்கின்றவர் புத்தியில்தான் அவர் புலப்படுகிறார் எங்கும் அவர் புலப்படுவதில்லை எலக்ட்ரிசிட்டி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 அதுக்குன்னு ஒரு டெஸ்டர் இருக்குது அந்த ஒயரில் அந்த அதை பிரித்து அந்த இடத்துல கரண்ட் போகிறதான்னு பார்த்தா தெரிஞ்சுக்கணும் அது எங்கும் வியாபகமாக இருந்தாலும் அது புத்தியில் அது புலப்படுகிறது அது இப்படி போட்டு புரிஞ்சுக்கணும் எத்தபி சர்வகதா ததாபி புத்தி கிராஹியாக எங்கும் நீக்கமர நிறைந்திருந்த போதிலும் புத்தியால் கிரகிக்கப்பட வேண்டியது ஆத்ம தத்துவம் அப்புறம் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டுருக்கு இப்போ நம்ம பதினெட்டாம் ஸ்லோகத்தில் படித்தோமே ஆத்மா ஸ்வதந்திரஹா ஆத்மா சர்வசாட்சி ஆத்மா சர்வசாட்சி சர்வ விரத்தி சாட்சி சர்வ அர்த்தம் அனைத்து செயல்களுக்கும் சாட்சி உள்ள சாட்சியை சிந்திக்கத்தக்கது தோழி அப்புறம் அடுத்தது என்ன பத்தொன்பதாவது ஸ்லோகம் இப்போ நாம் படித்த ஸ்லோகம் ஆத்மா நிர்வீக்காரா நிர்வியாபாரா ஆத்மா எந்த விதமான செயலையும் செய்கிறது கிடையாது வியாபார சாட்சி அவ்வியாபாரி வியாபார சாட்சி அவ்வாபாரி ஆனால் என்ன நினச்சின்னு இருக்கோம் நான் அதை பண்ணினேன் இதை பண்ணினேன் இதை பண்ண போகிறேன் அப்படி நான் அதை செய்தேன் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் நான் இதையெல்லாம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறோம் ஆத்மா இதெல்லாம் செய்யாது நீ செய்ததும் இல்லை செய்யறதும் இல்லை செய்ய இல்லை உ மனசு உடம்பு புத்தி எல்லாம் தான் பண்ணுகிறது நீ கர்மம் பண்ணலை ஆனால் உடம்போட கர்மத்தையெல்லாம் உன்பேல நீ ஏற்றிக்கிற ஜ அதாவது ஷரீரத்தினுடைய கர்த்தத்வத்தையும் ஷரீரத்தினுடைய போக்திருவத்தையும் இன்னொரு பாஷையில் சொன்னால் சிதாபாசனுடைய கர்த்திருவத்தையும் சிதாபாசனுடைய போக்திருத்துவத்தையும் சுத்த ஆத்மாவில் ஏத்திக்காதே நீ வந்து அகர்த்தா அபோக்தா அந்த விஷயத்தை தான் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது வியாபிரத்தேஷு இந்திரியேஷு ஆத்மா விவேக்கு வடைய வபாரிங்களுடைய செயல்பாடுகள் வபத்துங்கள் சப்மி விபத்து வியு இந்திரியங்கள் விவகாரம் செய்து கொண்டிருப்பதற்கிடையில் ஆத்மா அவ்வாபாரா ஆத்மா நிர்வாபாரமாக இருக்குது அவிவேகினான் भवति, அவிவேகினா வியாபாரி இவ விவேகம் இல்லாதவனுக்கு தான் ஆத்மா வியாபாரி கர்த்தா அதுக்கு உதாரணம் சொல்கிறார் இந்த சந்திரன் வந்து மூவ் பண்ணுற திருஷ்யத்தைப்ரேஷு தாவத்சு தாவன் இந்த சந்திரனுடைய சந்திரன் மூவ் ஆகிற மாதிரி தெரிகிறது ராத்திரி படுத்துகிறது பார்த்தா தானே தெரியும் நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறதுனால வெளியில எல்லாம் மேலே பார்த்தா தானே ஆகாசத்தை பார்த்தா தானே தெரியும் நமக்கு பார்க்குற போது ஆக்சுவலாக பூமி சுற்றுறதா இல்லை மேகன் நகர்றதா சந்திரன் நகர்றதா ஃப்ரீயாக ஆச்சரியந்தான் அது நம்ம பூமியிலேருந்து இப்படி போது என்ன ஆகிறதுன்னா சந்திரன் வேகமாக மூவாய் போகிற மாதிரி தெரியுது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 மேகத்தினுடைய வேகத்தை சந்திரனில் ஏற்றி பார்க்குறோம் இன்னும் யோசிச்சு பார்த்தா பூமியோட சுற்றுறது மேகம் கூட வேகமாக போகலை நமக்கு தெரியறது இல்லை பூமி அவ்வளோ ஸ்பீடாக சுற்றின்னு இருக்குது அதனால்தான் மேகம் போகிற மாதிரி இருக்குது பீ பூமி நமக்கு அனுபவமாக இல்லை போய்ட்டு போட்டோம் ஏன்னா இங்கே வந்து அவர் வந்து பூமி சுற்றுறதை பற்றிலாம் சொல்லலை இந்த ஆத்மபோத ஆச்சாரியர் வந்து பூமி சுத்திரத பற்றி சொல்லலை ஆனால் மேகத்தினுடைய வியாபாரத்தை சந்திரனில் எப்படி நம்ம ஏற்றுகிறோமோ அப்படி இந்த ஷரீராதிகளுடைய வியாபாரத்தை நாம் இதில் ஏற்றுகிறோம் இதில் ஏற்றி பார்க்குறோம்னா ஆத்மாவில் ஏற்றி பார்க்குறோம் உண்மையிலே ஆத்மா நிர்வியாபார அகர்த்தா அபோக்தா ஆக அவிவேக்கினால் அவகிகளுக்கு படிக்காதவர்களுக்கு சாஸ்திரம் படிக்காதவர்களுக்கு நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் நான் திண்டாடுறேன் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நீ ஒன்றும் கஷ்டமே படலை எல்லாத்தையும் கஷ்டப்படுறத பார்த்துட்டுருக்கிறவன் நீ நீ கஷ்டப்படுறத நீ தான் பார்த்துட்டுருக்க நீ கஷ்டப்படுறத நீ தான் பார்த்துட்டுருக்க நீ சந்தோஷப்படுறத நீ பார்த்துன்ருக்க ஆனால் கஷ்டமோ சுகமோ நீ கிடையாது கஷ்ட சாட்சி கஷ்டஹான் அப்படி போடும் கஷ்ட சாட்சி கஷ்டமல்ல சுகசாட்சி சுகமல்லன்னு சொல்லிடுவோம் உடனே வாஸ்தவம்தான் அந்தகரண விறத்தி ரூபமாக இருக்கிற ஆனந்தமய சாட்சி ஆனந்தா சாஸ்திரத்தில் ஆனந்தமய சாட்சி ஆனந்தா ஆனந்தமயன் ஆத்மா கிடையாது ஆனந்தந்தான் ஆத்மாவே தவிர இந்த ம நம்ம அனுபவிக்கிற சுகத்தையெல்லாம் சாஸ்திரம் ஆனந்தமயங்கிறது தாரதமுள்ள சுகத்தை ஆனந்தமயங்கிறது ஆனால் ஆனந்தமயத்துக்கு ஆதாரம் ஆனந்தஸ்வரூபம் நித்திய ஆனந்தஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் ஆஹா வியாபத்து அவிவேகினா ஆத்மா வியபாரி இவ படா அபிரேஷு வாத்சுதாவம் எப்படி அபிரேஷு தாவத்சு அபிரேஷு என நகரும்பொழுது அபிரசுவான் இவ் சசி ந வன்னு ஓடுவது போல தெரிகிறதோ அப்படி ஒரு உதாரணம் சொல்லி புரிய வைக்கிறார் சொல்லப்போனால் சந்திர சந்திர வெளிச்ச வெளிச்சம் இங்கேருந்து அங்கே போயிடுத்து அப்படிங்கிறோம் வெளிச்சம் எப்போவும் ஒரே இடத்துல தான் இருக்குது அந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிற சந்திரன் தான் நகுர்ந்துருக்கு இல்லையா சந்திரன் இங்கே வெளிச்சம் கொடுக்குற போதும் எல்லா பக்கம் வெளிச்சம் அடித்தது அங்கேருந்து வெளிச்சம் கொடுக்குற போதும் எல்லா பக்கம் வெளிச்சம் அடித்தது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 என்பது ஆத்மாவை பற்றிய லக்ஷணம் இதை போது என்ன புரியும்னா நான் ஒரு செயலும் புரியலை எல்லா செயலும் அது நடக்கிறது அது நடத்தி கொண்டிருக்கு தாவன் இவ